நாற்பத்தி ஐந்து அல்லாஹுவின் தூதர் செல்லாக ஒருவர் எந்த இடத்தில் தொழுதாரோ அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கும் போது அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் உழு விடாமல் இருக்க வேண்டும் இறைவா இவரை மன்னித்து இறைவா இவருக்கு அருள் என்று கூறுகிறார்கள் இதை அபூஹு ரேரார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்